السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستعفره ونعوذ بالله من سروري أنفسنا ومن سيئات عاملنا من يخذي الله فلا مذل الله ومن يضل فلا خذي الله وعشرد أن لا إله إلا الله لا شريك له وعشرد أن محمد عبده ورسوله அல்லாஹும சொல்லி அலா முகமதின் அலகதில்லா கடந்த அமர்வுல வந்து நம்ம பையத்துல் அகபத்துல் ஊலா அதாவது அக்கபா என்ற இடத்தில் வந்து நிஷா என்ற அந்த பையத்தை பத்தி பார்த்தோம் அதன் பிறகு உமேர் ரதியுல்லும் அவர்களுடைய தலைமையில் மதினாவில் இரண்டு அரபு கோத்திரத்தினர் மத்தியிலும் மத்தியிலும் இஸ்லாம் வந்து எப்படி பரவுச்சு அந்த இரண்டு கோத்திரத்தார்கள் மத்தியிலும் இஸ்லாம் எவ்வாறு பரவாயில் பார்த்தோம் அப்ப அதன் பிறகு சூழ்நிலை எப்படி ஆயிருச்சு மதினாவில் ஒரு அறிவிப்பு வருது மதினாவில் ஒரு வீட்டில் முஸ்லீம் அல்லாத ஒரு வீடு எந்த வீடுமே இருக்காது அப்படிங்கிறான் ஒரு நபராவது மதினாவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல ஒரு முஸ்லீம் இருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு மதினா முழுவதும் இஸ்லாம் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு நிலையில் அடுத்த வருடம் ஹஜ்ஜுக்கு வராங்க முதலாவது வருடமே முதலாவது வருடம் வெறும் ஆறு பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவிலிருந்து மதினாவுக்கு போனாங்க இரண்டாவது வருடம் பன்னெண்டு பேர் வந்தாங்க காபீர்களும் வருவாங்க அந்த நேரத்தில் ஹஜ்ஜு முறைகளும் வேற மாதிரி இருந்தது அப்ப அந்த ஹஜ்ஜுக்கு வரும்போது எழுபது நபர்கள் எழுபதற்கும் மேற்பட்ட நபர்கள் மதினாவிலிருந்து வரக்கூடிய ஹஜ்ஜு குழுவில் எழுபதற்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் வராங்க அவர்களுடைய வரப்ப நபிசில்லோட சீக்கிரட்டா மீட் பண்றாங்க மறைமுகமாக யாருக்கும் தெரியாம மதினாவிலிருந்து கூட வராங்களா அவங்களுக்கும் தெரியாம இங்க மக்காவில் இருக்கக்கூடியவங்களுக்கும் தெரியாம வேற எந்த நபர்களுக்கும் தெரியாம இந்த எழுபது சொச்ச நபர்கள் நபிசுல்லா சீக்கிரா மீட் பண்றாங்க அவரும் ஒருவர் அவர் அறிவிக்கக்கூடிய பின்னாடி வரப்போற சம்பவம் இது இந்த சம்பவம் முழுவதும் அவரு அறிவிக்கிறாரு பெரிய சம்பவம் காபிப்னு மாலிக் ரத்தியுல்லா சொல்லி கட்டுறாங்க அஜில வந்து நாங்க வரும்போது சிலர் முஸ்லீம்களும் இருந்தாங்க சிலர் காஃபிர்களும் இருந்தாங்க எங்களுக்கு வந்து அல் பராபின் மரூர் இவர் தான் முஸ்லீம்களுக்கு அந்த எழுவது சுச்சம் நபர்களுக்கும் இவர் தான் அமீராக இருந்தார் யாரு அல் பராபின் மரூர் இவர் வந்து என்ன பண்றாரு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் கிப்லா வந்து நபிசுல்லா அலுவலம் மதினாவிற்கும் வந்து சில நாட்களுக்கு பிறகுதான் கிப்லா வந்து காபத்துல்லாவா மாற்றப்படும் அதற்கு முந்த முன்னதாக வரை நபிமார்களுக்கு என்ன எல்லாத்துக்குமே கிப்லா வந்து பைத்தூர் முகதிஸ்தா தான் இருக்கும் அப்ப இந்த அல் பராபின் என்ன பண்றாரு அவருக்கு வந்து காபத்துல்லாவை காமத்துள்ளாவை முதுகுக்குப் புறமாக வச்சுக்கிட்டு அந்த கிப்லாவை பார்த்து அதாவது ஜெருசலத்தை பார்த்து தொழுவுறதுக்கு மனசே வரல அவரு காமத்துள்ளாவை நோக்கி தான் தொழுகிறார் இந்த ஹஜ்ஜுக்கு வர்றப்ப காமத்துல்லாவை கிப்லாவாக வைத்து தான் அவர் வந்து தொழுகிறார் இப்போ இது ஒரு சர்ச்சையை வரும்போது என்ன பண்றாரு அனைவரிடமும் போய் ஆலோசனை எழுபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் அவர்களிடத்துல எனக்கு காபா பின்னாடி இருக்க ஜெருசலத்தை நோக்கி தொழுவுறது எனக்கு வந்து அந்த அளவு உடன்பாடு இல்ல உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஆட்சேபணம் தெரிவிக்கிறார் மறுப்பு தெரிவிக்கிறான் நபி என்ன செய்யறாங்களோ அதை செய்யுங்க நபி என்ன சொல்லி தந்தாங்களோ அதை செய்யுங்க உங்களுக்கு தோன்றத செய்யாதீங்க அப்படின்னு ஆட்சேபணம் தெரிவிக்கிறாரு இருந்தாலும் அவரை வந்து அவருக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே மனசு வரல அவரு காபத்துள்ளாவை முன்னோக்கி தான் தொழுகிறார் ஜெருசலத்தை வைத்துல் முக்கத்துசை முன்னோக்காமல் காபத்துள்ளாவை முன்னோக்கி தான் தொழுதிட்டு இருக்கிறார் அப்போ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க சொன்னால் காபின்னு மாளிக்க இல்லானோ அல் பராபின் அவரூர் யாரு இந்த நபர் யார் காபத்துள்ளாவை நோக்கி தொழுகிறார் அவர் ரெண்டு பேரும் நம்ம போய் சேர்ந்து நபிசுல்லா இந்த விஷயத்தை போய் கேட்போம் இந்த விஷயத்துக்கு போய் தெளிவுபட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிடந்து வராங்க கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது நபியை சந்திக்க வந்துட்டு இருக்கும் போது வழி கேப்பாங்கல்ல முகமது நபி எங்க இருக்கிறாரு கேக்குறாங்க கேட்கும் போது இந்த அந்த நபர் உள்ளூர் வாசி கேக்கிறாரு நீங்க நபியை பார்த்திருக்கீங்களா இந்த இரண்டு நபர்களும் நபியை பார்த்ததில்ல அப்ப அப்பாஸை பார்த்திருக்கீங்களா அப்பாஸ் இப்படின்னு அப்துல் முத்தலிப் யாரு ரசூல்லோட சிர்ச்சா அப்போ அவரை பார்த்திருக்கீங்க கேட்கும்போது அவரை நான் பார்த்திருக்கிறேன் அவர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன பிறகு அவருக்கு பக்கத்தில் பக்கத்தில் அமர்ந்திருப்பார் அவரு முகமது நபி நீங்க போய் பாருங்க அப்படின்னு வலியம் வச்சிரு வலி அம்சி வச்ச உடனே அவங்க போறாங்க நபிசுல்லாஸ்துக்கு அருகிலே அப்பாஸ் உட்கார்ந்துருக்காங்க அந்த நேரத்தில் அப்பாஸ் அவர்கள் வந்து இஸ்லாத்திற்கு வரல காஃபீராக தான் இருக்கிறாங்க இப்போ அவர்கள் வந்து அருகருகே அமர்ந்து இருக்கிறாங்க அருகருகில் அமர்ந்திருக்கும் போது அவர்கள் பக்கத்தில் வந்த உடனேயே நபிசல்லா அலிசலம் அப்பாஸ் அவர்களை பார்த்து அபுல் பல்லே புனை பெயர் அப்பாஸ் புனை பெயர் அரபுகள்ட ஒரு வழக்கம் என்ன அந்த புனை பெயரை வச்சுதான் சொல்லுவாங்க பையன் பேர் அப்துல்லானா மூத்த மகனுடைய பெயர் அப்துல்லான்னு சொன்னா அபு அப்துல்லா அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்பாஸ் மூத்த மகனுடைய பெயர் பல் அபுல் பல்லே வராங்களே இவங்கள தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க ஒருவர் அமீன் இன்னொருத்தர் அர்த்தம் கவிஞர் யாருன்னு சொன்னா காபிபின் மாளிகர் இல்ல இவர் வந்து ஒரு கவிஞர் இவரை பற்றி வரலாறுகள்லாம் பின்னாடி வரும் அப்ப இவர் சொல்லி காட்டுறாரு நான் என் வாழ்க்கையில பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை இது மாதிரி ஒரு சந்தோஷமான தருணம் எனக்கு ஏற்பட்டதே கிடையாது நபி என்னை வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு நான் ஒரு கவிஞருங்கிறது மக்கள் இருக்கக்கூடிய நபிக்கு கூட தெரிஞ்சிருக்கு நபி அவருடைய வாயால என்னை வந்து அடையாளப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கு வாழ்க்கையிலே உயர்ந்த ஒரு தருணம் எதுன்னு சொன்னா இந்த ஒரு தருணம் தான் தன்னுடைய மவுத் வரைக்கும் அவர் தெரிவித்துக்கிட்டே இருப்பார் அப்ப காபி காபி மாளிகர்களானும் இந்த நபரும் அந்த அமீனும் வந்து கேட்கிறாங்க கேட்ட உடனே இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை பத்தி கேட்கறாங்க யாரு இந்த அல் பராபின் மரூர் இவரு தான் காபத்துள்ளாவை நோக்கி தொழுது ஒரு ஜெருசலத்தை விட்டுட்டு இரண்டு பேரும் கேட்ட உடனே நபிசுல்லாசனம் வந்துட்டு நீங்க அப்படி தொழுவ கூடாது அல்லாவுடைய கட்டளை ஜெருசலத்தை நோக்கி தொழுவதுதான் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு உபதேசம் செய்து அனுப்பிட்டாங்க அவர்களும் ஹஜ்ஜம் முடிச்சுட்டு போயிடுறாங்க இது வந்து காபிக்கர் அல்லான்னு அறிவிக்கக்கூடிய ஒரு சம்பவம் அந்த சம்பவம் தொடருது தஷ்ரீக்கு உடைய நாட்களுக்குடைய நடுவில் ஐயாமு தஷ்ரீக் அந்த மூணு நாள் வரும் அந்த மூன்று நாட்கள் அந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த சந்திப்பு நம்ம முன்னாடியே சொன்ன அந்த மறைமுகமான சந்திப்பு மதினாவில் இஸ்லாமை பின்பற்றக்கூடிய நபர்களும் நபிசுல்லா அலிசுலமும் சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த ஒரு நாள் தஷ்ரிக்குடைய நாளில் நடுப்பகுதியில் ஒரு நேரம் இரவில் அப்ப வந்து நபிசுல்லா அலுவலத்தோட ரகசிய சந்திப்புக்கு அனைவரும் வராங்க ஒரே ஒரு நபரு அபு ஜாபிர் அதாவது அவருடைய பெயர் அப்துல்லா பின் ஹராம் இவர் ஒருவர் தான் அப்போதைக்கு இஸ்லாத்தை கேட்டுக்கிட்டே வரவர் மத்தவங்க எல்லாமே முஸ்லீமா இருக்கிறாங்க இவர் ஒருவர் தான் இஸ்லாமிய செய்தியை கேட்டுக்கொண்டே இஸ்லாமுக்கு கவரப்பட்டு அப்பதான் ரீசென்டா அவருக்கு அழைப்பு செய்தி போகுது புது முஸ்லீம் அவரு அவரும் கூட வர்றாரு எழுபது சச்ச நபர்களோட இப்ப இந்த மொத்த கூட்டத்திலையும் எழுபது பேரும் ஒன்னா வந்தா கண்டுபிடிச்சிருவாங்க நைட்டு நேரத்துல எத்தனை எந்த நேரத்துல வந்தாலும் எழுவது பேர் ஒன்னா வந்தா என்னடா எங்கேயோ எல்லாம் போறாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நபரா ரெண்டு நபரா ஒரு இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு இவங்க ரெண்டு பேர் போய் சேர்ந்த பிறகு ஒரு கேப்ல அவங்க போறது கொஞ்சம் இடைவெளி விட்டு இன்னொருத்தர் போறது இப்படியே மறைஞ்சு மறைஞ்சு மறைஞ்சு இந்த எழுபதுக்கும் மேற்பட்ட நபர்களும் நபிசுல்லா அலுவலம் இருக்கக்கூடிய அந்த இடத்தில போய் அடைஞ்சிட்டாங்க இந்த இடத்தில் நபிசுல்லா அலிஸ்லமும் இன்னும் ஒரே ஒரு நபர் கூட அவங்க இரண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க நபிசுல்லா கூட இருக்கிறது அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் அவரும் அந்த நேரத்தில் முஷரி காபீராக இருந்தார் அப்ப அந்த மொத்த கூட்டத்திலையும் காபிராக இருந்த ஒரே ஒரு நபர் அப்பா சிப்னோ அப்துல் முத்தலிப் அவர்கள் மட்டும்தான் அப்ப அவரும் அந்த கூட்டத்தில் இருக்கிறாரு கூட்டத்தில் இருக்கும்போது எல்லாரும் வந்து அந்த இடத்துல ஒன்று கூடிட்டாங்க ஒன்று கூடிய பிறகு அப்பா சதியா எந்திரிச்சு தன்னுடைய உரையை தொடங்குறாங்க தன்னுடைய பேச்சை தொடங்குறாங்க நபிசில் முக்கியத்துவத்தை சொல்றாங்க இவர் எப்பேற்பட்ட நபர் எங்களில் சிறந்தவர் அரபுகளிலேயே சிறந்த கோத்திரமான கோத்திரத்தை சார்ந்தவர் அப்துல் முத்தலீஃபுடைய பேரன் மிகவும் கண்ணியம் வாய்ந்தவர் அப்ப எல்லா அவருடைய பெருமை அருமை அருமை பெருமை எல்லாத்தையும் சொல்லிட்டு இவர்களை வந்து உங்களால பாதுகாக்க முடியும் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போங்க இல்லைனா இவர்களை பாதுகாப்பதுக்கு எங்களால முடியும் நீங்க எங்கேயோ விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உருக்கமான ஒரு உரை உரையை கொடுக்கிறார் நீளமான உரையாது நபிசுல்லா அருமை பெருமைகளை சொல்லி அவர்களுடைய முக்கியத்துவத்தை சொல்லி அந்த நேரத்தில் அவர் காப்பீராக தான் இருக்கிறார் இருந்தாலும் தன்னுடைய சகோதரருடைய மகனாச்சே உண்மையா சொல்றாருன்னு தெரியுது இப்ப சொல்லி முடிச்ச பிறகு இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னா அப்துல் அபுதாலிப்புடைய மரணத்திற்கு பிறகு நபிசுல்லா பாதுகாப்பு குறைவாக இருந்தது இப்போ மற்ற சொந்தங்கள் பாதுகாக்க தயாராக இருந்தாலும் அந்த பாதுகாப்பு போதுமான அளவா இல்லை அதனால தான் நபிசுலாசன் தாயிஃபை நோக்கியும் அன்சாரிகளுடைய உதவியை தேடியும் மற்ற மற்ற அரபு கோத்தரங்களுடைய உதவிகளை தேடியும் இருந்தாங்க அப்ப அப்பாசலானு நாங்கள் பாதுகாப்போம் சொன்னாலும் பாதுகாக்கக்கூடிய சக்தி வந்து அவங்க இடத்துல இல்லை அதுதான் எதார்த்தம் அப்போ இந்த உரையை முடித்த பிறகு அன்சாரி சஹாபாக்கள் ஒருவர் எந்திரித்து நபிசுலாசன் கேட்குறாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க நபிசுலாச கேட்கறாங்க யாராவது உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க சொல்லி கேட்டுறாங்க உங்களுடைய பெண்களையும் குழந்தைகளையும் நீங்க எப்படி பாதுகாப்பீங்களோ அதுபோல என்னை நீங்க பாதுகாக்கணும் இன்னொரு அறிவிப்பில் வருது சந்தோஷமான நேரங்கள்லயும் சரி கஷ்டமான நேரங்களிலையும் சரி நல்லதை நீங்க வந்து நல்லதை ஏவி தீயதை தடுக்கணும் அல்லாஹுடைய மார்க்கத்தை எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் சரி துன்பம் அல்லாத நேரமா இருந்தாலும் சரி இன்பமான நேரமா இருந்தாலும் சரி அல்லாவுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருக்கணும் நல்லதை ஏவி தீயதை தடுக்கணும் அதே போல அல்லாவுடைய கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை மீறக்கூடாது இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாவுக்கு என்னென்ன ஹக்கு இருக்கோ செய்ய வேண்டிய ஹக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் எப்படி பாதுகாப்பீங்களோ அது மாதிரி அல்லாவுடைய தூதரை என்னை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க இதன் சொல்லி முடிச்ச பிறகு திரும்ப சொல்றாங்க நான் அல்லாவுக்கு மட்டுமே அஞ்சக்கூடியவன் பயப்படக்கூடியவன் நீங்க நல்லா கேட்டுக்கோங்க நீங்க இந்த விஷயத்துக்கு பயம் எனக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு பயம் இருந்தா நீங்க என்ன இங்கே போயிருங்க அல்லா என்னை பாதுகாத்துக் கொள்வான் உங்களுக்கு என்னை பாதுகாப்பதில் சந்தேகமோ அல்லாவுடைய மார்க்கத்திற்காக சந்தேகமோ பயமோ இருந்தா நீங்க இப்படியே போயிருங்க நீங்க இஸ்லாத்தை பின்பற்றிக் கொண்டிருங்க நான் இங்கேயே இருந்து என்னுடைய பணியை செய்யறேன் அப்படின்னு நபிசுல்ல சொல்றாங்க இப்ப உடனே இத சொன்ன உடனே அல்பரா பின் அந்த நபர் என்ன பண்றார் சொன்னா அவர் எந்திரிச்சு அன்சாரிகளுடைய பெருமைகளை சொல்றாரு நம்ம முன்னாடியே பார்த்தோம் அவுஸ் ஹசரத் கோத்திரத்தை சார்ந்த அந்த இரண்டு அரபு கோத்திரமும் நூற்றாண்டு காலமாக போர்களில் இருக்கக்கூடியவன் முழு அரேபிய தீபகட்பமும் அந்த மதினா அரபுகளை பார்த்து இந்த இரண்டு கோத்தகத்தை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு போர் திறமை கொண்ட நபர்கள் அன்சாரிகள் இப்ப அவர் தங்களுடைய பெருமை எடுத்து சொல்றார் தங்களுடைய சிறப்பு எடுத்து சொல்றாரு நாங்கள் வந்து தலைமுறை தலைமுறையாக போராளிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு முழுவதும் நாங்கள் முழுவதும் வீரத்தை வந்து எங்களுக்கு முக்கியமானதாக கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு புறமுதுகிட்டு காட்டு ஓடுறதுங்கிற பழக்கமே கிடையாது இது போல அவர்களுடைய சிறப்பை எடுத்துக் அப்ப உடனே அபுல் இசம் ஒரு அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அன்சாரி முஸ்லீம் ஒருத்தர் நாங்கள் யூதர்களோட இருக்கிறோம் மதினாவில் யூதர்கள் சூழ மூணு கோத்திரங்கள் இருக்கிறாங்க பனுநளிர் பனு கைனு பனு குறைதா இந்த மூணு கோத்திரத்தார்கள் இருக்கிறாங்க இந்த கோத்திரத்தார்களுக்கு மத்தியில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு ஒப்பந்தம் இருக்கு அந்த நிலைமையில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ உங்களுடைய கை ஓங்கி யாரும் நபியை பார்த்து சொல்றாங்க இப்ப நீங்க நாளைக்கு இஸ்லாம் மக்களுக்கெல்லாம் போய் அவர்களும் ஒருவேளை இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு யூதர்களும் ஏத்து உங்களுடைய கை ஓங்கிடுச்சு நீங்க வெற்றி அடைஞ்சிட்டுங்க அப்படின்னு சொன்னா நீங்க யூதர்களோட போய் சேர்ந்துக்குவீங்களா அவங்க ஆல்ரெடி எங்களை கொல்லுவோம் ஆதுவுடைய சமுதாயத்தை அந்த மக்கள் எப்படி அழிச்சாங்களோ எப்படி அழிவு அழிவு வந்ததோ அது மாதிரி நாங்க எங்களுடைய நபி வந்த பிறகு உங்களை அளிப்போம்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீங்க அவர்களோட சேர்ந்துக்குவீங்களா அவரோட சேர்ந்து அவங்க அழிப்பாங்க நீங்க அவர்களோட சேரமாட்டிங்க அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறேன் உடனே நபிசுல்ல ஆலோசனம் சிரிச்சுக்கிட்டே அதை நபர்கள்ட்ட பதில் சொல்றாங்க உங்களுடைய ரத்தம் ஓட்டப்பட்டால் என்னுடைய ரத்தமும் ஓட்டப்படும் உங்களுக்கு ஒரு அழிவுன்னு சொன்னா அது எனக்கும் அழிவு உங்களில் நான் ஒருவன் என்னில் நீங்கள் ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு நபிசுல்ல ஆலோசலம் வந்துட்டு நீங்க யார் கூட ஒப்பந்தம் போடுறீங்களோ போர் ஒப்பந்த போர் செய்யறீங்களோ அவங்க கூட நான் போர் செய்வேன் யார் கூட அமைதி ஒப்பந்தம் செய்யறீங்களோ அவங்க கூட நான் அமைதி ஒப்பந்தம் செய்வேன் அப்படின்னு சொல்லி நபிசுலாஸ்வரம் சிரித்துக் கொண்டே வாக்குறுதி கொடுக்கறான் வாக்குறுதி கொடுத்த பிறகு இந்த வாக்குறுதியை நம்ம கவனிக்கணும் நபிசுல்லா செல்லம் மக்கா வெற்றிக்கு பிறகு கூட வருடம் வளர்ந்தரும் இருந்த அந்த ஒரு இடம் அவர்கள் வருஷம் மக்காலதான் இருக்கிறாங்க பத்து வருடம் தானே மதினால பேர் இருந்தாங்க மக்கா வெற்றி அடைந்த பிறகு அவர்கள் நபிசுல்லா செல்லம் எத்தனையோ பேர் வற்புறுத்தியும் மக்களை இருக்க சொல்லியும் மக்காவில் இருக்கல இறந்த பிறகு கூட அவர்களுடைய இன்றும் அவர்கள் அடக்கப்பட்ட இடம் மதினாதான் நபிசுல்லாஸ்லம் எப்பேற்ப வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய நபர் அப்படிங்கிறது மிகப்பெரிய உதாரணம் இது உங்களில் நான் ஒருவன் அப்படின்ட்டாங்க இன்னும் இதுக்கு பின்னாடி சில சம்பவங்கள்லாம் எவ்வளவு உருக்கமான சம்பவங்களும் பின்னாடி பார்ப்போம் அப்ப நபிசுல்லா சுவம் எக்காரணத்தை கொண்டும் அன்சாரிகளை விட்டு விலகி போகல அவர்கள் கொடுத்த வாக்குறுதி போலவே இருந்தான் இப்ப இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் போதே அசாத் பின் அசுரா இவர் அன்சாரிகள்லேயே ஆரம்பத்தில் சாத்து ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் இவரை பத்தி நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம் போன அமர்வுகள் எல்லாம் இவர் வந்து மக்கள் ஒவ்வொருத்தரம் வந்து பையத்து செய்யும் போது மக்கள் கையை பிடிச்சுக்கிறார் அன்சாரிகளுடைய கையை பிடிச்சுக்கிட்டு நிறுத்துங்க பையத்து செய்யாதுங்க நீங்க செய்யற செயல் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா இவர் நபின்னு ஏற்றுதான் இவர் அல்லாவுடைய தூதர் அப்படின்னு ஏற்றுதான் நம்ம பையத்து செய்யறோம் இவருக்கு பையத்து செய்து இவரை நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போய் அபயம் அளித்து வைத்திருந்தோம்னு சொன்னா ஒரு பொருளை நோக்கி எப்படி பூச்சி உடையாரோ அது மாதிரி அரபு கோத்திரங்கள் அனைவரும் நம்மை நோக்கி நம்மளை தாக்க உடையாடுவாங்க இதையெல்லாம் எதிர்த்து உங்களுக்கு தாக்கி நிலைத்து நிக்க முடியும்னு ஒரு தைரியம் இருந்தால் பையத்தை செய்யுங்க இல்லைனா இதோட நிறுத்திடுங்க அவரை பாதுகாக்காம இங்க விடுறது வந்து அந்த பாவம் இருக்கே அந்த பாவம் அவரை அங்க கூட்டிட்டு போய் அங்க அவரை விட்டுறத விட இந்த பாவம் சிறியது தான் அப்ப அந்த அந்த ஒரு நிலையை விட இந்த நிலையை வந்து இதுக்காக அல்ல உங்களை மன்னிப்பான் அவரை கூட்டிட்டு போய் உங்களால பாதுகாக்க முடியாது அவரை கைவிட்டுட்டீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க நிறுத்தி பயத்து பயத்து செய்யாம விடுவதை விட அங்க கூட்டிட்டு போய் நீங்க அவரை தனியா விடுறத வந்து அதை விட பெரும்பாவம் இதுக்கு நீங்க இப்ப செஞ்ச வரைக்கும் கூட தௌபா செஞ்சுக்கலாம் முடிஞ்சா பயத்து செய்யுங்க இல்லைன்னா விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு உடனே மக்கள் அவர் எல்லாத்தையும் அவரை தள்ளி விட்டுட்டு எல்லா மக்களும் அவரை தள்ளி விட்டுட்டு நபிஸ்லா அரசு செய்யறாங்க இப்ப பயத்து செய்த பிறகு உடனே சஹாபா அந்த அன்சாரிகள் இப்ப திரும்ப கேட்கிறாங்க நபிசுல்லா என்னென்ன நிபந்தனை போட்டாங்க அப்படிங்கறத முதலாவது அக்கபா ஒப்பந்தத்திலே அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடாது அதே போல பெண்களை கொல்லக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது திருடக்கூடாது பொய்யான அவதூறுகள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய ஒழுங்கிய ஒழுக்கங்கள் அனைத்தையுமே சொல்லிக் கொடுத்தாங்க அப்ப இதெல்லாம் நபிசுல்ல சொன்னாங்க இதன் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய மனைவிகளையும் காப்பாற்றுவது போல பாதுகாப்பதை போல நீங்க அல்லாவுடைய தூதரையும் அல்லாவுடைய மார்க்கத்தையும் பாதுகாக்க வேண்டும் அவங்க வாக்குறுதி கொடுத்துட்டாங்க பையெல்லாம் செஞ்ச பிறகு அன்சாரிகள் கேட்கிறாங்க இதெல்லாம் செஞ்சா எங்களுக்கு என்ன நீங்க தெரிவிங்க கோரிக்கை வைக்கிறாங்க நபிசுலசம் என்ன சொன்னாங்க ஒரே ஒரு வார்த்தை ஜன்னா சொர்க்கம் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க எனக்கு பிறகு நீங்க ஆட்சி செய்யலாம் உங்களுக்கு அதை தருவேன் இதை தருவேன் எதுவுமே சொல்லல ஜன்னா அல் ஜன்னா உங்களுக்கு சொர்க்கத்தை அல்லா கொடுப்பான் சகாபாக்களும் அன்சாரி சகாபாக்களும் இதை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் அப்ப இந்த விஷயம் இந்த மையத்தை முடிஞ்ச பிறகு களைஞ்சி வந்து எப்படி போனாங்களோ அதே மாதிரி வந்து களைஞ்சி வந்துடுறாங்க இங்க நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா அன்சாரிகளை பாருங்களை தேர்ந்தெடுத்தாங்க போய் மக்கள் இடத்துல போய் அபயம் தேடினாங்க தேடும் போது என்ன மாதிரி டீல் பேசினாங்க ஒரு சைட்ல இருந்து பாதுகாப்பேன் இன்னொரு சைடு பாதுகாக்க பாதுகாக்க மாட்டேன் அதாவது கிஸ்ராவுடைய சைட்ல இருந்து பாரசீகம் சைட்ல இருந்து பாதுகாக்க மாட்டேன் அரபுகள் சைட்ல இருந்து பாதுகாப்பேன் ஒரு கோத்திரம் இன்னொரு கோத்தரம் நீ மரணித்த பிறகு நாம் அண்ணன் அவன் நான் இந்த மாதிரி டீல் பேசினாங்க அன்சாரிகள் பாருங்க ஒரே ஒரு வார்த்தை ஜன்னா சொர்க்கம் சந்தோஷமாக மனை நிறை மன நிறைவோடு ஏற்றுக் கொண்டு போனாங்க அதுவும் எப்ப கேட்டாங்க பையத்து செஞ்சு முடிச்சவன கேட்டாங்க பையத்தை செய்யறதுக்கு முன்னாடி கூட கேட்கல பையத்து செஞ்சு முடிச்சவன நீங்க எங்களுக்கு என்ன தெரியுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்ப எப்பேற்பட்ட ஒரு நபர்களை அல்லா தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படிங்கறத இந்த ஒரே ஒரு சம்பவத்தின் மூலமாக நம்ம புரிந்து இவர்கள் எப்படி போனாங்களோ ஒளிஞ்சு ஒளிஞ்சு எப்படி போனாங்களோ அதே மாதிரி திரும்ப வந்துடுறாங்களுக்கு தெரிஞ்சிருது மக்கத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய காபீர் குறைசிகளுக்கு இந்த சந்திப்பை பத்தி விஷயம் லீக் ஆயிடுது லீக் ஆன பிறகு மறுநாள் காலையில மதினாவாசிகள் ஹஜ்ஜுக்கு வந்த கூடாரத்துக்கு நீங்க வந்துட்டாங்க குறிப்பா வந்து அபிஜகல் அபிஜகல் போன்றவர்கள் வந்துட்டாங்க எப்பயுமே இஸ்லாத்த வந்து தடுப்பதற்கு முதலாவது இருக்கிறது வந்து அபிஜகல் தான் நமக்கு தெரியும் அப்ப அபிஜகம் வந்துட்டு அபிஜகல் அவனுடைய கூட்டாளிகள் எல்லாமே கூடாரத்துக்கு வந்துட்டாங்க வந்த பிறகு அங்க என்ன ஆகுதுன்னு சொன்னா அவர்கள் வந்து கேட்கறாங்க இந்த மாதிரி ஒரு சீக்கிரட்டா நீங்க நபிய போய் சந்திச்சீங்களாம்ல உண்மையா அப்படின்னு கேட்கும் அந்த எழுபது ஸ்சம் முஸ்லிம் நபர்களும் எந்த வாய திறக்கலவும் அமைதியாவே ஒவ்வொருத்த ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பாத்துக்கிறாங்க எந்த பதிலுமே சொல்லலை நாங்க சந்திச்சோன்னு சொல்லல சந்திக்கலன்னு சொல்லல அங்க இருக்க காப்பீர்கள் மதினா காபீர்கள் தான் தெரியாததுல இந்த நிகழ்வு நடந்தது தெரியாம தானே போனாங்க அவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க நாங்க போய் சந்திச்சோமா நாங்கெல்லாம் சந்திக்கலங்க நாங்க தூங்கிட்டு தான் இருந்தோம் கூடாரத்தில் அப்படின்னு அவர்கள் சொன்ன உடனே இங்க வந்த குறைசி காபீர்கள் நம்பிட்டாங்க இப்ப இந்த உரையாடல் போயிட்டே இருக்கும் அடுத்து பெருசா விசாரிச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு உடனே அபுஜாபீர் என்ன பண்றாருன்னு சொன்னா யாரு புதிய முஸ்லீம் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் இந்த பயணத்தில் போயிட்டு இருக்கு நேற்று அவர்கள் திசை திருப்பணுங்கிறதுக்காக இந்த அபுஜாபிர் ரதி என்ன பண்றாங்க காபிரோர் அவரும் அந்த அபுஜவல் கூட்டத்தில் வராரு விசாரிக்கிறதுக்க அவருடைய செருப்பு வந்து நல்ல உயர்தரமான நல்ல ஒரு செருப்பு போட்டிருக்காரு அந்த செருப்பை பார்த்துட்டு மதினாவாசிகளை பார்த்து அவர் ஒரு விஷயம் சொல்றார் இங்க பாருங்க மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் உயர்தரமான இவ்வளவு அழகான ஒரு செருப்பை போடுறாரு இந்த மாதிரி செருப்பை மதினாவில் இருக்கக்கூடிய மிக பெரும் கூட போட முடியலையே அந்த நம்ம தாழ்ந்து போயிட்டோமா அப்படின்னு திசை திருப்பறதுக்காக பேசுறார் இந்த சலசலப்பு வந்துருது இந்த சலசலப்பு செருப்ப தூக்கி காபிபின் மாளிகர் இல்லனும் இது வந்து அபு ஜாபிர் இல்ல காபிபின் மாளிகர் இல்லனும் காபிபின் மாளிகாரு யார்கிட்ட சொல்லுவார் அபு ஜாபிர் அது இல்லாட்ட சொல்லுவார் இங்க பாருங்க இந்த பையனுடைய செருப்பை பாருங்க இந்த மாதிரி செருப்பை நம்மளுங்க நம்ம மதினாவாசிகளால யாரும் உயர்ந்தவர்கள் நினைச்சிட்டு இருக்கிறோமோ அவரால் கூட போட முடியல ஆனா இங்க மக்காவாசியோட ஒரு இளைஞன் போட்டிருக்க பாருங்கன்னு சொன்ன உடனே அபுஜாபுலான் சொல்லும் போது அந்த செருப்ப என்ன பண்றாரு ஆரிசு அந்த செருப்பை கழட்டி காவபுரி மாளிக போட்டுறாரு அவர் மேல பட்டுருது பட்டு அங்க ஒரே சலசலப்பாயிருது சலசலப்பான பிறகு உரையாடாத அந்த டாபிக் மாறி போய் அவங்க இந்த டாபிக் வந்துட்டாங்க இப்ப உடனே இந்த இந்த இதெல்லாம் அடங்கின பிறகு அபிஜாபி ரொம்ப கொடுத்துருங்க உயர்ந்த செருப்பு வேறாச்சு அவருக்கே திரும்ப கொடுத்திருங்க கிடையாது பொருள் அப்படின்னு காபிடு மாளிக சொல்லி கட்டுறாங்க கனிமத் பொருள் என்னன்னு சொன்னா அல்லாவுடைய பாதையில் நம்ம போரிட செல்லும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் அது மாதிரி எனக்கு கிடைத்த கனிமத்து பொருள் இது அல்லாவுடைய மார்க்கத்துக்காக நான் செய்த செயல் அந்த செயலுக்கு பரிசாக கிடைத்தது எனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செருப்பை காப்பு மாளிகை வதில்லான்னு வச்சுக்கிறார் அப்ப இந்த மாதிரி சம்பவம் முடிஞ்சிருது முடிஞ்சா அவங்க மதினாவுக்கு கிளம்பி வந்துடுறாங்க இந்த ஒரு சந்தை சந்திப்பு இருக்குது உலக வரலாற்றிலே உலகம் தோன்றிய காரணம் காலம் முதல் உலகம் அழிய போகும் காலம் வரை ஒரு சந்திப்பு நடைபெற்றதுல சிறந்த ஒரு சந்திப்பு எதுன்னு சொன்னா இந்த அக்கபாவில் நடந்த இந்த சந்திப்பு இஸ்லாம் பரவுவதற்கு முக்கியமான மக்கள் சொர்க்கத்திற்கு செல்ல மக்கள் வெற்றி அடைய காரணமான மிக முக்கியமான சந்திப்பு இந்த ஒரு சந்திப்பு அப்ப இந்த பெயர் என்னன்னு சொன்னா பையத்துள் அக்கபா அசானியா முதல் பையத்துடைய பெயர் என்னன்னு சொன்னா பையத்துள் அக்கபத்துல் ஊலா பையத்துள் நிசான்னு சொல்லுவாங்க இந்த அக்கபாங்கிற பகுதியில் நடந்தது இது இந்த ஒரு உறுதி பிரமாணம் இருக்கு உலகம் தோன்றியது முதல் மிக சிறப்பான உறுதிப்பிரமாணங்களில் இதுவும் உண்டு இதுல இருந்து நமக்கு எடுக்க வேண்டிய பெற வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னா காபகுடு மாளிகர்களாங்க மதினாவில் இருக்கும்போதே சொல்லி மதினாவிலிருந்து மக்காவுக்கு வரும்போதே சொல்லி கது சல்லாஹினா அதாவது என்ன சொல்றாங்க நாங்க வந்து மதினாவில் இருக்கும் போதே மக்காவுக்கு வந்து நபியெல்லாம் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க எப்படி தொழுவணும் எங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அதே போல மார்க்கத்தையும் நாங்கள் கற்று இருந்தோம் இருக்கு நம்ம வந்து இப்ப படிச்சிடலாம் இப்ப மார்க்கத்தை கற்றுக்கொள்ளலாம் இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் வரட்டும் நாள் வரட்டும் சொல்லி நம்ம மார்க்கத்தை படிப்பதை வந்து தள்ளி போட்டுக்கொண்டே போறோம் ஆனா காபு மாளிகை சொல்லி காட்டுறாங்க நாங்கள் ஆரம்பத்திலேயே மார்க்கத்தையும் தொழுகையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம் நம்ம என்ன பண்ணணும் சொன்னா ஒரு ஆளுடத்துல மார்க்கத்தை கற்றுக்கொள்ளையா நமக்கு மேல மார்க்கம் தெரிந்தவர் ஒருத்தர் இருப்பார் கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படியும் இல்லையா இன்னைக்கு எத்தனையோ புத்தகங்கள் இருக்கு புத்தகங்களும் இல்லையா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் உலகத்துல எவ்வளவோ வழிகள் இருக்கு மார்க்கத்தை கற்றுக்கொள்ள சொல்லி காட்டுறாங்க ஒவ்வொரு நபருக்கும் கட்டாய கடமை மார்க்கத்தை கற்றுக்கொள்வது ஒவ்வொருவரின் மீதும் கடமை அப்ப மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது முதலாவது இரண்டாவது படிப்பினை என்னன்னு சொன்னுடைய எதிர்பார்ப்பு அவர்கள் அனைத்தையும் தங்களுடைய தலை அடமான வைக்கிறாங்க நபிசுலாவையும் இஸ்லாத்தையும் அவர்கள் பாதுகாப்பதற்காக இஸ்லாத்தை பின்பற்றுவதற்காக அவர்களுக்கு கொடுத்த கைமாறு என்னன்னு சொன்னா சொர்க்கம் சொர்க்கம் ஒண்ணுக்காக தான் உழைக்கிறாங்க இன்னைக்கு நம்ம பேருக்காக புகழுக்காக நம்ம நம்ம மார்க்கத்தில் உறுதியா இருக்கிற மாதிரி காமிச்சா நமக்கு பதவிகள் கிடைக்கும் நம்ம மார்க்கத்தில் உறுதியா இருக்கிற மாதிரி காமிச்சா நம்ம நாலு பேர் மதிப்பாங்க பேர் புகழுக்காக பதவிக்காக நம்ம பண்ணணும்னு சொன்னா அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் மூன்றாவது படிப்பு என்னன்னு சொன்னா உள்ளபடி சொல்லிருக்கணும் நபிசராசி என்ன சொன்னாங்க இது சாதாரண ஒரு பணி கிடையாது என் இஸ்லாத்தை கையில ஏந்திக்கொண்டு இஸ்லாத்துடைய எதிரிகளில் இருந்து நீங்க எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டியது சாதாரண ஒரு பணி கிடையாது அப்பா சுல்லானு காஃபீரா இருந்த அந்த நபரும் சொல்றாரு நபிசுல்லா சொல்றாங்க அசாத் பின் சுராரா இவரும் சொல்றாரு இப்ப உள்ளதே உள்ளபடி சொல்லிருங்க இப்ப நம்ம வந்துட்டு பொய் வாக்குறுதிகள் கொடுக்க கூடாது நம்ம வருவோம் உங்களுக்கு எல்லாம் லேசாயிருங்க இன்னைக்கு நம்ம இடத்துல அதுதான் இருக்கு நபிசுல்லா சொல்றாங்க ஒரு மூமினுக்கு பள்ளத்திலிருந்து அதாவது மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி எப்படி நீர் உடையாருமோ அது மாதிரி சோதனைகள் வருங்கிறாங்க இதுதான் உண்மையான வாக்குறுதி நம்ம வந்து சொகுசா இந்த உலகம் இருக்கேன் மேலும் சொல்லி காட்டுறாங்க மூமீன்களுக்கு இந்த உலகம் சிறைச்சாலை காபியர்களுக்கு இது சொர்க்கம் சொல்லி காட்டுறாங்க அப்ப இங்க நம்ம சொகுசா இருப்போம் நீங்க மார்க்கத்தை பின்பற்ற நல்லா இருக்கலாம் நல்லா அவங்க உயர்த்தி வச்சிருப்பாங்க நல்லா ஜாபு கிடைக்கும் நல்ல படிப்பு கிடைக்கும் அப்படிங்கிற வாக்குறுதி சோதனைகள் வரும் நீ மார்க்கத்தை போய் சொல்றியா உன் ஊர்ல இருக்கான் இருக்கான் உண்மையான கஷ்டங்கள் துன்பங்கள் வந்துச்சோ அது எல்லாமே உனக்கு வரும் இதெல்லாம் தாங்கிக்கிட்டு மார்க்க பணி தாவா பணிக்கு வரியா அப்படிதான் நம்ம சொல்லணும் உண்மையான வாக்குறுதி தான் சொல்லணும் நபிசுல்லும் அதுதான் செஞ்சாங்க அப்ப அவர்கள் உல ரீதியாகவும் தயாராயிட்டாங்க நம்மள வந்து நம்மளை நோக்கி மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் அபாயங்கள் எல்லாமே வரும் அப்படிங்கிற எச்சரிக்கையின்படி அவர்களை ஏற்றுக்கொண்டுதான் இந்த செயலுக்கும் அவங்க ஒப்புக்கொண்டாங்க உள்ளதை உள்ளபடி சொல்லணுங்கிறது இதுல மிகப்பெரிய படிப்பனை நான்காவது படிப்பனை என்னன்னு அந்த எழுபது சுச்சம் நபர்களுக்கும் அவர்களுக்கு வந்து பன்னெண்டு குழுக்களாக இருந்தாங்க அவர்கள் வந்து பிரிஞ்சு அவங்க கருத்துப்படி இல்லாம அவர்களுக்குள்ளையும் பன்னெண்டு முக்கியர்கள் அந்த பன்னெண்டு பேர்த்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளவும் அவர்கள் கட்டளை போல இவங்க இருக்கவும் இந்த பன்னெண்டு பேர்த்துக்கும் ஒருத்தர் அமீர் இருந்தார் ஒரு கூட்டமைப்பா ஒரு கமெண்ட் பண்றாரு கட்டளை பேர்த்துக்கு பண்ணுவாரு அவர்களுக்கு கீழ உள்ளவர்களுக்கு பண்ணுவாங்க இந்த மாதிரி கட்டுப்பட மாட்டேன் அப்படிங்கறது இஸ்லாம் கிடையாது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பு ஹக்குக்குதான் ஒன்றிணையணும் பாக்கலுக்கு ஒன்றிணைக்கணும் அதையும் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு பலர் வந்து தவறான ஒரு கருத்து இருக்கிறாங்க ஒற்றுமையை குடைச்சாங்க நம்ம முன்னோர்களுடைய விஷயத்தை எதிர்க்கிறான் அப்படின்னு பார்த்தா எல்லா நபிமார்களும் முன்னோர்களுடைய வழிபாட எதிர்க்க தான் செஞ்சாங்க நபிசுலாசத்தை பார்த்து எத்தனை முறை குரான்ல இருக்கு காத்திர்கள் என்ன சொன்னாங்க குழப்பம் விளைவிக்கிறாரு குழப்பம் விளைவிக்கிறாரு ஒன்றிணைந்திருக்க ஒன்றிணைந்திருக்கணும் பாத்ல போய் இல்ல நம்ம ஒற்றுமை குலைந்திரும் அதனால நம்ம சிறுக்கில் ஈடுபட்டுக்கலாம் பித்தத்துல மார்க்கத்துக்கு முரணான பித்தத்தான காரியங்களில் ஈடுபட்டுக்கலாம் அப்படிங்கறத அல்ல அனுமதிக்கல இப்ப நான்காவது படிப்பின என்னன்னு சொன்னா ஒரு கூட்டமைப்பா குழு சாபாக்கள் இயங்கி வந்தார்கள் அப்படிங்கறது படிப்பனை அடுத்து ஹிஜ்ரத் போறாங்க முன்னதாகவே சில சகாபாக்கள் ஒருவராக இருவராக ஒரு சில குடும்பங்களாக ஹிஜ்ரத் போக ஆரம்பிக்கிறாங்க முஸ்னத் அகமது வரக்கூடிய ஒரு அறிவிப்பு நபிசுல்லா அலிஸ்லம் ஒரு கனவு காணறாங்க கனவு காணும்போது அந்த கனவுல என்ன வருதுன்னு சொன்னா பல ஈச்சமரங்கள் ஈச்சமரம் பல ஈச்சமரங்களை கொண்ட ஒரு இடம் அந்த இடத்தை சுத்தி இரண்டு மலைத்தொடர்கள் மதினாவுடைய புவியியல் அமைப்பு இதுதான் இரண்டு மலைத்தொடர்கள் இன்னொரு பக்கம் ஈச்சமரம் ஒரு பக்கம் தான் வலி வடக்கு சைடு மட்டும்தான் வலி இருக்கும் அப்ப இந்த ஒரு பகுதி வந்து நபிசுல்ல கனவில் காட்டப்படுது ஹிஜரத் செய்வது போல நபிசுல்ல சொல்றாங்க ஆரம்பத்தில் இது எமாமாவா இருக்கும் இல்லனா ஹஜரா இருக்கும் இந்த இரண்டு இடத்துல ஒன்றாக தான் இருக்கும் தேர்ந்தெடுத்தது நபிசுல்லம் அதை மதினான்னு மாற்றி அமைத்துட்டார்கள் நம்ம மதினாங்கிறதான் பயன்படுத்தணும் அப்ப நபிசுல்லாஸ்லம் கனவுல இது காட்டப்படுது ஹிஜரத்தை குறித்து சொன்ன மாதிரி ஒவ்வொரு சகாபாக்களாக பி போவதற்கு முன்னதாகவே விஜய் செஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க போலாம் இருக்கும் போது அபிசினியாவுக்கே போயிடலாம் ஒரு எண்ணத்தில் செய்ய வேண்டி கட்டளை வந்துருச்சு மதினாவுக்கு போக போறாங்க போகாம இவங்க என்ன பண்றாங்க போறதுக்கு ஆயத்தமாறாங்க அவங்க குடும்பத்தோட குடும்பத்தோட தான் அபசாக்கு போயிருந்தாங்க அபிசீனியாவுக்கு அக்கபா ஒப்பந்தம் நடந்துச்சு முன்னதாகவே அவர்கள் மதினாவுக்கு போறதுக்கு ஆயத்தமாக கிளம்பி போறாங்க போகும்போது உம்முசலமாவதுல அவர்களுடைய கோத்திரமான பனு அல் அசத் இவர்கள் என்ன பண்றாங்க சொன்னா உம்முசலமாவ அனுமதிக்க முடியாது போறதுக்கு அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அபு சலமா அபுசலமாவும் அவர்கள் ரெண்டு பேரும் போறாங்க அவர்கள் என்ன ஆயுத அவர்களுடைய மகன் அந்த குழந்தையும் சலமாரதியோ அவர்களையும் பிடிச்சு வச்சுக்கிறாங்க போயிட்டு இருக்கிற பாதி வழியிலேயே அவர்கள் கோத்திரத்தார் யாரு அபு அபு சலமாவுடைய குடும்பத்தார்கள் இருக்கிறாங்கல்ல அவர்கள் வந்து சலமாரி இல்லாம அவர்களை பிடிச்சி வச்சுட்டு நீ தனியா போ குழந்தைய விட முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இவர்கள் வந்து போறாங்க யாரு அபுசலமா தனிமையில் அவர்கள் வந்து ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க ஹிஜிரத் செஞ்சு போய் மதினாவில் அங்க தன்னுடைய காலத்தை கழிக்க ஆரம்பிச்சாங்க இங்க மனைவியும் மகனும் தனியா விட்டுட்டு இஸ்லாத்துக்காக எவ்வளோ தியாகம் தன்னுடைய அன்பு குழந்தையும் மனைவியையும் விட்டுட்டு இஸ்லாத்துக்காக தியாகம் செஞ்சு மதினாக்கு போறாங்க உம்முசலமான் ரீ இல்லா அவர்களே சொல்லி இந்த சம்பவம் அவர்கள் அறியக்கூடிய என்ன பண்றாங்க ஒவ்வொரு நாளும் பகல் பொழுது அதிகாலை பொழுதுல போயிட்டு கத்தி கத்தி நான் நான் வந்து முற்றத்து போயிட்டு தினமும் அழுவேன் மணி கணக்கில் அழுவேன் ஒரு நாள் அழுதாங்களா ரெண்டு நாள் அழுதாங்களா கிடையாது ஒரு வருடம் இந்த மாதிரி அழுதான் அங்க இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் பார்த்து பார்த்து பார்த்து எத்தனை நாள் தான் இந்த பெண் அழுது உயிரே போயிருந்தோல அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய கோத்திரத்தார்கள் வந்து இவர்களை வந்து நீங்க போய் விட்டுருங்க மதிநாளே விட்டுருங்க உங்களை போ விட்டுருங்க அப்படின்னு சொன்ன பிறகு விட்டுறாங்க ஒரு ஒரு வருடத்திற்கு பிறகு இந்த விட்டு தன்னுடைய மகனாகிய சளமாறு இல்லாமல் இவர்களையும் கூட்டுக்கொண்டு இவங்க என்ன போறாங்க போயிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு நபர் பயணம் செஞ்சிட்டு இருக்கார் மதினாவை நோக்கி அவர் யாருன்னு சொன்னா உஸ்மான் பின் தலா இவர் வந்து ஒரு முஷிரிக் அந்த நேரத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளல இவரு என்ன பண்றான்னு சொன்னா தூரத்தில் ஒரு பெண்மணி வராங்களே அப்படின்னு பாத்துட்டு இவர் பக்கத்துல போய் நான் உங்களுக்கு கூட வரேன் பாதுகாப்புக்கு மூசலமா இருக்கு நான் என்னுடைய மரணம் வரைக்கும் இன்று வரை இது மாதிரி ஒரு பாதுகாப்பான பயணம் நான் மேற்கொண்டதே கிடையாது எனக்கு முன்னாடி போயிடுவாங்க நான் இறங்கணும் நினைக்கிறப்பெல்லாம் எங்கெல்லாம் ஓய்வு எடுக்கணும் நினைக்கிறோம் அவர்கள் இறங்கி வந்து ஒட்டகத்தை என்னுடைய ஒட்டகத்தை உட்கார வச்சு என்ன இறங்க வச்சு பாதுகாப்பான முறையில என்ன கூட்டிட்டு போனாங்க திரும்ப நான் ஏறணும்னு நினைக்கிறப்ப அதுவும் அவர்களுடைய விருப்பப்படி பாதுகாப்புக்கு போறவரு முக்கியமான கோத்திரத்தை சார்ந்த ஒரு இவரு இவரு வந்து அவங்கள வந்து அவசரப்படுத்தல வாங்க போலாம் விட்டுட்டு போயிடுறேன் சொல்லலை அவர்கள் எப்ப போகணும்னு நினைக்கிறாங்களோ அப்ப வந்து ஒட்டகத்தை கூட்டிட்டு வந்து உக்கார வச்சு ஏத்த ஏ ஏற விட்டு பாதுகாப்பாக கூட்டு போறாங்க அதுவும் கண்ணியமான முறையில் இவர்களுக்கு அருகில் கூட வரல தூரமாவே கூட்டு போறாங்க அவர்கள் முன்னாடி போயிடுறாங்க கண்ணு கட்டும் தூரத்தில் பார்த்துட்டே வராங்க பாதுகாப்புக்கு அந்த அளவு ஒரு கண்ணியமான முறையில் அவர்கள் வந்துட்டு கூட்டிட்டு போறாங்க அங்க குபா மசித் வந்துருச்சு மதினாவிலுடைய எல்லை முன்னாடியே இருக்கும் குபா மசித் குபா இப்போ அந்த இடம் வந்த உடனே உங்களுடைய கணவர் அங்கதான் இருக்காரு நீங்க அங்க போயிருங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவர்கள் குடும்பத்தோட இணைஞ்சாங்க இப்ப இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சம்பவம் என்னன்னு அவங்க அந்த நேரத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எந்த ஒரு தொடர்பு இருந்துச்சு பாருங்க சில நல்லவர்கள் எவ்வளவு நல்லவர்களும் இருக்கிறாங்க அந்த ஒரு சைடு அபிஜகல் போன்ற கொடியவர்கள் இருந்தாலும் இன்னொரு சைடு தன்னுடைய வேலையை விட்டுட்டு ஒரு பெண்மணி வந்து தனியா போயிடக்கூடாது அவர்களை உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு ஒரு நல்ல முறையில கண்ணியமான முறையில இந்த உஸ்மான் பின் தல்கார் ரவி அவர்கள் போய் விட்டுட்டு வராங்க இவரு உகதியுத்தத்துக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்ப இந்த சஹாபி கண்ணியமான முறையில் விட்டுட்டு போயிட்டார் இந்த சகாபி இந்த குறிப்பிட்ட சகாபி உகதுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் இவர் வந்து அப்துத்தார் ஒரு கோத்திரத்தை மிக உயர்ந்த கோத்திரத்தை சார்ந்த மக்கா வெற்றி பெற்ற பிறகு இதே கோத்திரத்தாட்ட தான் சாவியை தான் இன்று வரை இந்த கோத்திரத்தாட்ட தான் காபத்துல்லாவுடைய சாவி இருக்கு பனு அப்துத்தார் அந்த வம்சத்திலேயேதான் இருக்கு இந்த சஹாபியுடைய இவர்களுடைய வம்சத்திலேயேதான் காபத்துல்லாவுடைய சாவி சாவி இன்றும் இருக்கு இப்ப அந்த அளவு முறையில் ஒரு முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இடையில் ஒரு நல்லுறவு இருந்தது அரபுகள் அந்த சில நல்ல குறைசிய அரபுகள் நல்ல முறையில் இருந்தாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து விளைவிக்க முடியும் அடுத்ததாக உமர் அல்லானு அவர்களுடைய ஹிஜ்ரத்தை வந்து நம்ம இங்க கவனிக்க வேண்டியது அவர்களும் நபிஸ்வாசத்துக்கு முன்னதாக போயிடுறாங்க அவங்க கூட பயணத்தோழர்களாக உமர்லான் முன்னாடியே வாக்கு கொடுத்துறாங்க ஐயாஸ் பின் அபி ரபியா அதே போல ஹிசாம் பின்லா இவர்கள் இரண்டு பேரும் பயணத்தோழர்களாக தேர்ந்தெடுக்கிறாங்க இவங்க மூணு பேரும் பேசி வச்சிட்டு போயிடுறாங்க நம்ம மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து போகணும் சுருப் அப்படிங்கிற ஒரு இடத்துல அதாவது மக்காவுக்கு வெளியில இந்த இடத்துல நம்ம ஒரு குறிப்பிட்ட அதிகாலையில சந்திக்கணும் யாரு வரலனாலும் வந்திருக்கிறவங்க போயிடணும் மதினாவுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க காத்திருக்க கூடாது வந்திருக்கவங்க போயிடணும் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிறாங்க அப்ப என்ன சொன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உமர் ரதுல்லும் வந்துடுறாங்க அதே போல ஐயாஸ் ரதியுல்லானும் வந்துடுறாங்க பின் அபி ரபியாவு ரதி அவர்களும் வந்துடுறாங்க ஹிசாம் பின் ஆஸ் ரதியுல்லானு இவர்கள் வரல அந்த நேரத்தில் அவர்களுடைய குடும்பத்தார் கோத்திரத்தார்கள் வந்து அவர்களை வந்து வரவிடல போக விடலை அப்ப அவர்கள் மக்காவிலே தங்கிடறாங்க அப்ப உமர்லானும் ஐயாஸ் பின் அபிர் அபியா ரதி இரண்டு பேரும் மதினாவுக்கு போயிடுறாங்க மதினாவிற்கு போன பிறகு அபிஜகலும் ஹாரிஸ் பின் நிசாம் இந்த ரெண்டு பேரும் வராங்க மதினாவுக்கே வந்துடுறாங்க மதினாவுக்கே வந்த பிறகு ஐயாஸ் ரதிலான்னு உங்களுடைய தாயார் உணவு உண்றதில்லை தினமும் தலையை விரிச்சு போட்டுட்டு பரட்ட தலையில பரட்டத்தலையா சூரிய ஒளியில அவர்கள் வந்து புழுதி அடைய உக்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க உப்பாரி வச்சுகிட்டே இருக்காங்க சாவுற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் தலையை விரிச்சு போட்டுட்டு இதே மாதிரிதான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய தாயால் சத்தியம் செய்திருக்கிறாங்க நீ வந்தாதான் இந்த ஒரு நிலையிலிருந்து நான் மாறுபடுவேன் இந்த தலையை விரிச்சு போட்டுட்டு உப்பாரி வச்சுக்கிட்டு மண்ணள்ளி போட்டுட்டு அழுவுற நிலையிலிருந்து நான் போவேன் அப்படின்னு பிடிவாதமா இருக்காங்க நீ வான்னு சொல்லிட்டு அபிஜகனும் இந்த ஹாரிஸ் பின்சாம் இந்த இந்த இரண்டு நபர்களும் சொல்றாங்க இத சொன்ன உமர் இல்லான்னு சொல்றாங்க நீ போகாத அவர்கள் ஏமாத்தி விடமாட்டாங்க அம்மா வந்து நான் ஓரளவுக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் அவங்களை சமாதானப்படுத்திட்டு நான் திரும்ப வந்துறேன் அப்படின்னு சொல்றாங்க உமர் இல்ல எவ்வளவோ சொல்லி பாக்கறாங்க இல்ல காஃபீர்கள் நம்பாத அவங்க வந்து சூழ்ச்சி செய்யறாங்க போகாத உன்னுடைய தாயார் எவ்வளவு நாள் இருக்க முடியும் மதின மக்காவுடைய வெப்பத்தை வந்து எத்தனை நாள் தாங்கிட்டு இருக்க முடியும் பசி தாங்கிட்டு எத்தனை நாள் இருக்க முடியும் எப்படியாந்தாலும் அவங்க போயிருவாங்க நீ போகாத அப்படின்னு சொல்லி எவ்வளவோ தடுக்க பாக்கிறாங்க இல்லன்னு சொல்லிட்டு ஐயா சதி லானுவரும்போது உமர்லானுவ தடுத்து அதாவது நிறுத்தி சொல்றாங்க நீ போறன்னு முடிவு பண்ணிட்ட நீ என்ன பண்ண என்னுடைய ஒட்டகத்தை எடுத்துட்டு போது பலம் வாய்ந்த ஒட்டகம் வேகமாக ஓடக்கூடிய வேகமாக பயணம் செய்யக்கூடிய ஒட்டகம் இப்ப இந்த ஒட்டகத்தை எடுத்துட்டு போவேளை அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள் சொன்னா இந்த ஒட்டகத்தை வச்சு நீ வந்துரு ஒகத்தை பலம் வாய்ந்த ஒட்டகத்தை ஐயாஸ் ரதியுல்ல கொடுக்கிறாங்க கூட்டாளியும் அபிஜக என்ன சொல்றான் என்னுடைய ஒட்டகம் ரொம்ப பலகீனமா இருக்கு சரியா நடக்கவே முடியல கொஞ்ச நேரம் ஒட்டகத்தை மாத்தி மாத்தி ஓட்டுவோம் நான் வரேன் ஏன் ஓட்டகத்துல நீ வா அப்படின்னு சொன்ன உடனே அவரும் பாருங்க ஐயாஸ் ரதியுல்லூர் ரொம்ப வெகுலியான மனிதன் அவர் என்ன பண்ணிடுறாரு ஓகே அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒட்டகத்தை விட்டு இறங்குறாரு அதாவது உமர்லானுடைய ஒட்டகம் இறங்குன உடனே இறங்கின அடுத்த கிண இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் லாக் பண்ணிட்டாங்க அவர்கள் இரண்டு பேர்த்தையும் பிடிச்சு வச்சுட்டு அவர்களை கைது செஞ்சிட்டாங்க கைது செய்து திரும்ப மக்காவுக்கே கூட்டு போயிடுறான் மக்காவுக்கு கூட்டு போய் அவர்களை வரவே உடலை திரும்ப மதினாவிற்கு வர முடியாது வர முடியாத மாதிரி வீட்டுக்காவலே வச்சுட்டாங்க கைது செஞ்சு இப்ப எவ்வளவோ சொல்லியும் உமர் அல்லு வந்துட்டு எவ்வளவோ சொல்லியும் அவர்களுடைய இறக்க குணத்தினால தாயை பார்க்கணும் தாயை வந்து சமாதானப்படுத்தணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்து ஏமாற்றி இந்த இரண்டு முஷரிக்குகளும் இரண்டு காபிர்களும் இந்த மாதிரி ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க கூட்டிட்டு வந்த பிறகு உமர்லான் சொல்லி காட்டுறாங்க இந்த இரண்டு நபர்களை குறித்தும் யாரு ஐயா ஸ்ரீஅல்லானு அவர்களாக இருக்கட்டும் அதே கூட வரேன்னு சொல்லி இருந்தாருல்ல உமர்ல்லானு கூட உமர்ல்லு கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்கல்ல நானும் வரேன் இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துருங்க ஹிசாம் பின் ஆஸ் அதி இவர்கள் இரண்டு பேரை பத்தியும் மதினாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அதாவது அன்சாரிகளா இருக்கட்டும் முகாஜிரா இருக்கட்டும் நாங்க எல்லாம் என்ன பேசிக்கோன்னு சொன்னா பின்தங்கியவர்கள் அல்ல மன்னிக்கவே மாட்டான் ஹிஜரத் செய்யாம அங்கே தங்கிங்கிட்டவங்கெல்லாம் அல்லாவுடைய மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்துல தான் நாங்க இருந்தோம் எங்களுக்குள்ளேயே நாங்க அதுதான் பேசிக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி உமர் இல்லான்னு சொல்லிக் இந்த கருத்தில் இருந்தோம் சொன்னா அல்லா வந்து வசனம் இந்த நபர்களை குறித்து இந்த இரண்டு நபர்களை குறித்து அல்லா வசனமே படிச்சு காமிக்க நபியே நீங்கள் கூறுங்கள் எனது அடியார்களே உங்களில் எவரும் வரம்பு மீறி தமக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொண்ட போதிலும் அல்லாவின் அருளை பற்றி நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் நீங்கள் பாவத்தில் விலகி மனம் வருந்தி மன்னிப்பு கோரினால் நிச்சயமாக அல்லா உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவான் ஏனென்றால் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவனும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான் ஆகவே மனிதர்களே உங்களை வேதனை வந்தடைவதற்கு முன்னதாகவே நீங்கள் உங்கள் இறைவன் பக்கம் திரும்பி அவனுக்கு முற்றிலும் வழிபட்டு நடங்கள் வேதனை வந்துவிட்டாலோ பின்னர் ஒருவராளும் நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள் மனிதர்களே நீங்கள் அறியாத விதத்தில் திடீரென உங்களிடம் வேதனை வருவதற்கு முன்னதாகவே உங்கள் இறைவனால் உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதங்களில் மிக அழகான இதனை பின்பற்றுங்கள் அப்படின்னு அல்லாத்தலா இவர்களை குறித்து வசனம் இறங்க முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி ஐந்தாவது வசனங்களாக இருக்கு அப்ப இந்த வசனம் இறங்குவதற்கு முன்னதாக வரை அவர்கள் காப்பீர்கள் அவர்கள் அல்ல மன்னிக்கவே அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு ஒரு கருத்தில் இருந்தாங்க இந்த வசனம் இறங்கிய உடனே வசனங்களை குறித்து உமர் என்ன பண்றாங்க அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க நபி நபியை சார்ந்த சகாபாக்கள் இந்த வசனம் அவர்கள் அங்கே இருக்கிறாங்க மக்காவிலே இருக்கிறாங்க பல வருடங்களாக இந்த இரண்டு சகாபாக்களும் பின்வாங்கி ஐயா சதில்லா இருக்கட்டும் இன்னொரு சகாபி இருக்கட்டும் அவர்கள் மக்காவிலே தான் இருக்கிறாங்க நபி அங்கும் வந்து பல வருடங்கள் கழித்தும் வந்த பிறகு இந்த வசனத்தை எழுதி உமர்லா என்ன பண்றாங்க அனுப்பி வைக்கிறாங்க அந்த சஹாபி குறிப்பாக ஹிசாபின் ஆஸ் அது எல்லாம் அந்த இந்த மூன்று வசனங்கள் தன்னுடைய கைக்கு கிடைத்த பிறகு நான் இந்த வசனங்களை ஓதிக்கொண்டே இருப்பேன் திரும்ப திரும்ப படித்துக்கொண்டே இருப்பேன் எது வரைக்கும் சொன்னா இந்த அது குறிப்பா துவாமலை இந்த மலையில் இருந்து நான் ஓதிக்கிட்டே இருப்பேன் திரும்ப திரும்ப இந்த மூன்று வசனங்களை ஓதிக்கொண்டே இருப்பேன் எது வரைக்கும் ஓதிக்கொண்டே இருப்பேன் சொன்னா இந்த வசனம் எங்களுக்காகத்தான் இறக்கப்பட்டது தெரிஞ்சு தெரிகிற வரைக்கும் இந்த வசனம்லான் வந்துச்சுன்னு தெரிஞ்சதுல இருந்து நாங்க படிச்சுட்டே திரும்ப திரும்ப படிச்சுட்டு ஓதிக்கொண்டே இருப்பேன் உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் எனக்காக தான் எங்களுக்காக தான் இறக்கப்பட்டிருக்கு அப்படி இதுல இருந்து நமக்கு படிப்ப என்னன்னு சொன்னா அல்லாவுடைய பாவ மன்னிப்பு அல்லாவுடைய மன்னிப்பு எப்பேற்பட்ட சொல்ற பாருங்க நீங்க எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் தயாரா இருக்கா நீங்க பின்வாங்கிருந்தாலும் சரி புறமுக ஓடி இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பாவங்கள் அல்ல சொல்லிக்காட்டுறான் ஆதமுடைய மகனே உன்னுடைய பாவம் பூமி நிறைய அளவு இருந்தாலும் சரி மன்னிக்க நான் தயாரா இருக்கிறேன் அல்லாவிடத்துல வந்துட்டு தௌபா செஞ்சோம் தயாரா இருக்கிறேன் அல்லா தயாரா இருக்கிறேன் மேலும் அல்லாவுடைய ஒரு அறிவிப்ப பாருங்க ஹதீசுடைய சகி புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீசு ஒரு நபர் ஒட்டகத்துல போறாரு பாலைவனத்துல பாலைவனத்துல போறாரு தன்னுடைய ஒட்டகத்தை நிறுத்திட்டு அசதியில் தூங்கிடுறாரு சம்பவத்தை எல்லாரும் நினைச்சு பார்க்கணும் தூங்கிடறாரு தூங்கி எந்திரிச்சு ஒட்டகம் இல்ல ஒட்டகம் இல்லைன்னா அவரோட நிலைமை என்ன இன்னைக்கு இருக்கிற மாதிரி செல்போன் கிடையாது சிக்னல் கிடையாது வண்டி கிடையாது உடனே பாளையத்தில் இன்னைக்கு இருக்கிற மாதிரி வந்துறதுக்கு உயிர் போச்சு முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் உணவு கிடையாது தண்ணி கிடையாது எதுவும் கிடையாது அந்த ஒட்டகத்துல தான் எல்லாமே தண்ணி தீந்தாலும் ஒட்டகம் பல லிட்டர் கணக்கில் உள்ள சேர்த்து வச்சிருக்கோம் அரபு நிலத்தில் அந்த நேரத்தில் உணவும் தண்ணியும் தீந்துருச்சு ஒட்டகத்தையே அறுத்து அதில் கறியையுமே சாப்பிட்டுக் கொண்டிருப்பாங்க சகாபாக்கள் அந்த முறையை பின்பற்றினது அப்ப அந்த ஒட்டணம்னா அனைத்துமே அவர்களுக்கு அது இல்லன்னா உயிர் போயிருச்சு இப்ப சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய சஹாரா பாலைவனத்தில் கூட ஒரு ஜீப்ல தார் பாலைவனம் தார் பாலைவனத்திலாக போன ஒரு குழு பாலைவனம் ரைடு போறாங்க பாலைவனத்துக்குன்னே செய்யப்பட்ட ஒரு ஜீப் அது அந்த ஜீப்ல போனவங்க வண்டி பழுதாகி நின்றுச்சு அங்க சிக்னல் எடுக்க போறது அங்க யாரும் டவர் வைக்க போறான் பாலைவனத்தில் அவர்கள் வந்து அத்தனை பேரும் எட்டு பேர் எட்டு பேரும் மரணிக்கிறாங்க எது அளவுக்கு மரணிக்கணும் இந்த மரணத்தை சிந்திச்சு பார்க்கணும் நம்ம இந்த மரணம் எப்பேற்பட்டது சொன்னா அனைத்தையுமே பார்க்கணும் பசிய பார்க்கணும் தன் முன்னாடி அவர்கள் மரணிப்பதையும் பார்க்கணும் குடிக்கவும் ஒா வேதனை நல்லா பாதுகாக்கணும் இந்த மாதிரி சூழ்நிலை தான் காஃபிகள் அதிகமாக தற்கொலை பண்ணிக்குவாங்க கொடூரங்களை தாங்க முடியாத நேரத்தில் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டா கூட பாளையத்தில் ஒண்ணு இருக்காது அங்க எதுல மாட்டி தூக்கு மாட்டி சாகுவேன் விசம் அடிச்சு குடிச்சு சாகுவ எந்த தண்டவாளத்தில் போய் தலை வைப்ப தற்கொலையும் பண்ண முடியாது தன்னுடைய எலும்பு உக்கி போறதை சதை உக்கி போறதை பார்த்து பல நாட்களாக அனுபவித்து அனுபவித்து அனுபவித்து சாகணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த ஒட்டகத்தை மிஸ் பண்ணிட்டாங்க ஒட்டகத்தை காண போய் தேடுறாரு எப்படி தேடுவாரு உயிரே இல்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னு தேடுவார் உயிரை கொடுத்து தேடுவார் தேடி அசதிய என்ன பண்ணுறாரு படுத்துறாரு தூங்கிறார் தூங்கி எந்திரிச்சு பாக்குறாரு ஒட்டகம் நிக்கிறது இந்த சந்தோஷத்தை நம்மளுடைய வார்த்தைகளால நம்ம சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது இதை விட தன்னுடைய அடியான் பாவ மன்னிப்பு கேட்டான்னு சொன்னா அல்லா சந்தோஷப்படுறான் தன்னுடைய அடியான் தன்னை நோக்கி வருவதை அல்லா சந்தோஷப்படுறான் அப்ப அல்லாவுடைய பாவ மன்னிப்பு எவ்வளவு விசாலமானது அப்படிங்கறத இந்த வசனங்கள் மூலமாகவும் அதிஸ்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளும் இப்ப இந்த சம்பவத்திலிருந்து முதலாவது படிப்பனை இது இரண்டாவது படிப்பனை என்னன்னு சொன்னா காபிர்கள் இடத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அவர்கள் இப்படிதான் நம்மள மலையில சிக்க வைக்கணுனதுக்காக உங்க அம்மா பாவம் உங்க அப்பா பாவம் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள்ட்ட என்ன சொல்றாங்க உன் தாயை பாரு தந்தையை பாரு ஜாதியை பாரு உன்னுடைய குளத்தை பாரு என்ன நினப்பாங்க ஏது நினப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை சொல்லி அவர்களை திரும்ப கூப்பிட பார்ப்பாங்க அப்ப இதிலிருந்து நம்ம பெறக்கூட வேண்டிய படிப்பினை போல மக்காவிற்கு மக்காவிலிருந்து மதினாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சகாபாக்களாக இஜென் செய்து கொண்டே போறாங்க இப்ப அடுத்த நிகழ்வுகளை வந்து இன்ஷால்ல அமர்வுகள பார்ப்போம் நம்ம மேலே சொன்னது போல அல்லாவுடைய பாவ மன்னிப்பை பெற்று அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்று இம்மையில் அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்று மறுமையிலும் அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்று நபிசில்லாசத்துடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் அல்லாஹ் நம்மை பொருந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைய உரையை முடித்துக் கொள்ளும் அப்பலாம் வலைம் வரம்தல்ல